வணக்கம் மே 1, இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினேயின் பொதழ்வு குவியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் மாணவி ஆர் திவ்யா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இரண்டு தேம்பாவணி கிறிஸ்துவ சமய நூலாக கருதப்படுகிறது முகலாயர் காலத்தில் நவீன நாணயமுறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது மூன்று இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய புதழ்வு குவியல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நன்றி